முப்பத்தி எட்டு அப்துல்லாஹிபின் உமர் அதி அறிவிக்கின்றார்கள் தலைமுடியில் ஒரு பகுதியை விட்டுவிட்டு மறுபகுதியை மட்டும் சிறைப்பதற்கு நபிசல்லும் அலிஹிசம் அவர்கள் தடை விதித்தார்கள் ஒன்பது இரண்டு முஸ்லிம் இரண்டு